ஐயா யாரது நான் தான் அல்லி ராஜகுமாரியம்மா இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க செவடியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மாளுக்கு தெரியாது என அனுப்பிச்சாங்க கம்பரையா இல்லையா பம்பரா பம்பரா சரி அவரு கம்பரு நான் வம்பரு நீ சொல்லிட்டேன் கொடு இத கொடுத்துடுங்க அம்மா இதெல்லாம் என்னங்க கலை கலை ஓஹோ கண்ணாபு நான் போய் கேக்குற நீங்க தானே சொன்னீங்க நான் கலைச்சு வச்சுட்டேன் கலை என்ன கலை ஆகா கலை கலை என்றால் கலையும் ஆகும் கலைத்தலும் ஆகும் மலை என்றால் மலையும் ஆகும் மலைத்தலும் ஆகும் தொலை என்றால் தொலையும் ஆகும் தொலைத்தலும் ஆகும் நிலை என்றால் நிலையுமாகும் நிலைத்தலும் ஆகும் நல்லா சிரிக்கிறாங்க நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் பேச அப்படியால்தான் எனக்கும் தேவை என்ன அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை அதுக்கு ஏன்னா இந்த பாரு முருகத்துக்கு சிரிக்க தெரியாது பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும் அப்படி இருந்தும் சில பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி சிரிக்க தெரியாதவங்க தெரியாதவங்க சொன்னிருந்தா தொற்றுந்தான் தப்பு கண்ணே கண்ணே கண்ணே உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா என் கவலை கொஞ்சமா அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா என்னது கண்ணுக்கு நேம் சொல்றீங்க அட ஒண்ணும் இல்லம்மா ஏன் கண்ணை பத்தி பாடுறேன் ரெண்டு நாள் தூக்கமே இல்ல சதா அரிக்குது வெந்நீரா கொட்டுது அதத்தான் வேற ஒண்ணும் இல்ல ஓகோவா அப்ப தங்கமே தங்கதே தங்கமே உந்தயவை நான் பெருவேணும் எங்கு தான் பெருவேணு என் தங்கம் குளிரவாதி எனக்கு அதம் மகள் வேணு என் அங்கம் குளிரவாதி அணைக்கு அதம் மகள் வேணும் தா ஐயோ தா அரை ஐயோ இந்தா மத தா தங்க இப்ப தங்கமேன்னு சொன்னது என்னதானே ஐயா ஐயா ஐயா இது என்னடா இது இந்த பாடமா இந்த பாட்டு பாடுறோம் பாரு அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு தங்கம் கிடைக்கல அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான் பாடுங்க பாடுங்க தேனே தேனே தேனே ஒன்னை தேடி தேடி நான் தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தோட பையன் தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தோட பையன் தேனே பாரு முகரையப்பாரு முகைய பாரு சரி தவியா இன்னமே அவன் மாத்த முடியாது சத்தியமா சொல்லுங்க இப்ப தேனே என்ன வேணும் சொன்னீங்க ஒன்னும் இல்லம்மா எனக்கு உடம்பு சரி இல்ல வைத்தியர் ஒரு பஸ்தம் கொடுத்துருக்காரு அத குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும் அது சரி எதிரில் இருந்தும் தொட பயந்தேன்னு அதுக்கு என்ன அர்த்தமா எதிரில இருக்கு தொட முடியல இங்க இல்ல தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா